வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாவது செய்தி சேவை பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தை திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தினர் கர்நாடக அணைகளில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது நியூட்ரினோ திட்டத்தால் யாருக்கும் பாதிப்பில்லை என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் சினிமா பாணியில் எழுபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை முறையாக பராமரிக்க நான்கு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது இந்திய செய்திகள் கோவாவில் இயங்கி வரும் எண்பத்தி எட்டு சுரங்க குத்தகைகளின் பணிகள் உடனே நிறுத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இனி வெளிநாடு சென்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் என்று சட்டத்திருத்தம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொழிலதிபர் விஜய் மல்லையா வங்கிகளில் வாங்கியுள்ள கடன் குறித்த எந்த ஆவணங்களும் எங்களிடம் இல்லை என மத்திய தகவல் ஆணையத்திடம் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலீசாருக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சூட்டில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கக்கூடிய பிரித்தி இரண்டு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நிலக்கரி இறக்குமதியில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு சிபிஐ மற்றும் புலனாய்வுத்துறை பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச அரசு பொது தேர்வில் கொண்டு வந்த கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக இரண்டு லட்சம் மாணவர்கள் பொது தேர்வை புறக்கணித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் எனும் தனியார் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது இந்த ராக்கெட்டில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ் கார அனுப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் தேர்தலில் மீண்டும் அதிபர் வேட்பாளராக தனது பெயரை பதிவு செய்துள்ளார் அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவில் நடத்தப்பட்ட இடைமதிப்பு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக அந்த நாடு அறிவித்துள்ளது இத்தாலி நாட்டில் சார்டினியா தீவில் பார்பாகியா மலைப்பகுதியை ஒட்டிய இடத்தில் அமைந்துள்ள ஓலோலாய் கிராமத்தில் உள்ள வீடுகள் இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என இத்தாலி நாடு அறிவித்துள்ளது அடுத்த வாரம் தொடங்கவிருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இடையே வடகொரியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் உள்ள சர்வதேச கல்லூரியில் ஆயிரமாவதாக சேர்ந்த இந்திய மாணவருக்கு தொன்னூறாயிரம் ரூபாய் கல்வி உதவித் வழங்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தையில் ஏற்பட்டு வரும் தொடர் சரிவு குறித்து மத்திய நிதியமைச்சருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக நிதித்துறை செயலர் ஹஸ்முக் ஆதித்யா தெரிவித்தார் பொதுத்துறையைச் சேர்ந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியின் வருவாய் மூன்றாவது காலாண்டில் பதினைந்து கோடியாக இருந்தது மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது என மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ார் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் ஜவுளித்துறை தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளது இதில் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து இலங்கை அணிகள் இடம்பெற்றுள்ளதால் இந்தியா நாக் அவுட் சுற்றுக்கு எளிதாக முன்னேறும் என தெரிகிறது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியையும் வென்று ஆப்கானிஸ்தான் தொடரை கைப்பற்றியுள்ளது ஆசிய பேட்மிண்டன் குழு சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணி ஹாங்காங்கை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தியது நட்சத்திர வீராங்கனையான பி சிந்து ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்று அசத்தினார் இலங்கையின் எழுபதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தொடங்க உள்ளது திரைச்செய்திகள் தனுசின் உண்டர்பார்க் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க ப ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள காலா திரைப்படம் ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை நிவேதா பெத்துராஜ் விஜய் ஆண்டனியுடன் நடிக்கும் திமுரு பிடிச்சவன் படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதால் இதற்கென சிறப்பாக புல்லட் ஓட்டி பயிற்சி பெற்று வருகிறார் மலையாளத்தில் கல்யாணம் என்ற திரைப்படம் தயாராகி வருகிறது இப்படக்குழுவினர் வித்தியாசமான முயற்சியாக இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை நீருக்கடியில் நடத்தியுள்ளனர் தங்களது நியாயமான பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறும் பொருட்டு வரும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் எந்த ஒரு திரைப்படத்தினையும் வெளியிடுவதில்லை என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது கன்னடத்தில் உருவாகி வரும் பவர் பாண்டி ரீமேக்கில் ராஜ்கிரண் நடித்த வேடத்தில் கன்னடத்தில் முன்னணி நடிகராக விளங்கும் அம்ரிஷ் நடிக்கிறார்